அவர்கள் அறிவிக்கின்றார்கள் போன்ற அளவுக்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் மூன்று நாட்களில் என்னிடம் அது இல்லாமல் போவதே என்னை மகிழ்வுப்படுத்தும் கடனுக்கு நான் ஒதுக்கி வைத்தவற்றை தவிர என்று நபி அவர்கள் கூறினார்கள்